சாவித்திரி என்ன நாள் உலகத்துல பூ திரும்பி பண்ணப்படாது திரும்பி பண்ணுவதில்லை இந்நாள் மூணு காரியம் என்ன சகதம் சோனி பததி சகத் கல்யா பிரதீயா சகதாஹி தீ தானி சகத் சகதேங்கும் ஒருமுறைதான் உலகில் பண்ணுவது இரண்டாவது தடவை பண்ணுவதில்லை என்ன சகோனி பதவி அப்பாவுடைய பாகம் ஒருமுறை பண்ணிக்கொள்வதே அல்லாது ஒருமுறை பாகம் ஆய் அண்ணா நிறைய சொத்ததையும் மறுபடியும் குழு பாகம் வப்பதில்லை காக்கப்படாது சகிருதம் சோனி பதவி சகி கண்ணிக்க ஒரு முறைதான் ஒத்தனத்துல தானம் பண்ணலாம் மறுபடியும் அங்க சண்டை மறுபடியும் அந்த பொண்ணை முதல்வீகளே ஒரு துடவ திப்டானியானா மறுபடியும் அந்த மாட்டை இன்னுக்கம் கிட்ட தானம் பண்ண இவனுக்கு ரெயிட் இல்ல அப்புறம் இவனுக்கு சொம்வம் இல்லே ஒரு தடவை தான் தாரம் பண்ணலாம் மறுபடியும்சுமாட்டி அவ வரிச்சுட்டேன் ஒரு தடவு ஒரிப்பதை தவிர்த்தண்டது ஒரிப்பதில்லை ஒருமுறை குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் பாகம் பண்ணி கொள்வதை எதிர்த்து இரண்டாவது முறை பாகம் பண்ணி கொள்வது கிடையாது கிடையாது ஆக்கம் அவள் நல்ல தபஸ சாதாரணமான பெண் இல்லை விவேக்கம் உள்ளவள் அவளை ஒரு தீர்மான உருவாகி சொன்னிருக்கா அண்ணா அப்படி தீர்மானம் அடிவிட்டாள் நாள்களும் பறந்து போட்டாள் காட்டுல தபச பண்ணிட்டு இருக்கான் மகாராஜா அவன் ஏற்றம் போய் அவன் துணை எந்த கண்ணும் ராஜ்யம் பூஜ்ஜியம் தீமளாய் காட்டில் இருந்துருக்கான் அவனுடைய உள்ள சத்தியமான சுஷ்ரோ பண்ணிட்டு இருக்கான் அந்த கண் பிதாவுக்கு எந்த காட்டிலும் நதி தீவத்தில் புண்ணிய தலத்தில் இருக்கானோ அங்கு துணந்தேஷிபோன மாராஜாபே தப்போத்தேனி சாவித்ராமேயோன மகாராஜே மகாராஜா போய் நமக்குமியுபதிமத் நம்பபிரிஎம் விமத்துசேன நமஸரிச்சி எம் குழந்தை சாவித்ரினு பேராக்கம் இவளையுங்க பிள்ளைக்கு தானம் பண்ண வந்திருக்கேன்னு சொன்ன நாமபதி கனேயம் நீங்க நாட்டுப்பண்ணா கஹிச்சுக்கணும் என்னுடைய பெண்ணை சாவித்திரியு போய் சொன்னாராம் அஸ்வபதி யுவசேனங்க ராஜாட்ட போய் சொன்னால் ரெண்டு கண்ணும் தெரியாது அவனுக்கு அவனிடத்துல போய் சொன்னாள் இப்படி என் பெண்ண உங்க பிள்ளைக்கு விவாஹம் பண்ணிக்கிணம்னாராம் சிஷ்மிமம் <Sýmatsená> சுதாத்திராஜ்மி காட்டு வந்துருக்கோம்லங்குறே தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன் தர்மம் தான் இருக்கேங்க ராஜ்யம் போகுது அஹோராத்திரம் தர்மத்தை பண்ணி குவிச்சுக்கிட்டு இருக்கோம் தர்மத்தை நம்புகள் ஒருணர் கிதாதி உம புண்ணணம் மணிபுடுதான் காட்டில ஆசிரமத்யங்களோட குடி வீட்டில் அவள் திருச்ச முடியுமா அரமணையில சூக் ஆள் ஆக நாலணி உம்ம பெண்ணையும் பூள்ளக்கூதையும் சுகதூச்சிதமல்லாம் ஜுமத்சேனன் சுகமோ துக்கமோ ரெண்டும்ாது ஆனா அதனுடைய குணம் என்னன்னா தனக்கு சுகம் இருந்தால் என்னைக்கும் சுகம் இருக்காது அப்படி மாறித்தான் துக்கமும் என்னைக்கும் சாஸ்வதமா இருந்து கூடாது அது உற்பத்தி விநாசாத் விநாசமும் உள்ளது என்னைக்கும் சுகமாவே இருக்க முடியாது என்னைக்கும் கஷ்டமே இருக்காது அப்படி கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாயிருஷ்வர பிரசாமி அதனாலதான் ஆபத்து வந்தா ஜீவன ஒட்டுக்கொடப்படாது எஸ்எல்சி வாசாலேன்னு சுருக்குள்ள தோன்றா கருத்து சுடுப்பட்டு போடுறான் வாசா போனா என்ன வாசாத பயெல்லாம் எத்தையும் பெரிய பதவியில நீ எந்திரா பயப்படுற அப்படி உயிர விடலாமோ கல்யாணி ஜீவந்தமான நூறு வருஷமானாலும் க்ஷேமம் வந்து ஜீவன் ஒட்டும் கூடப்படாதா ஒரு பழமொழி இந்த பழமொழி உலகத்துல சொல்றா ஆபத்து வந்ததுன்னு உயிரை விடப்படாது உயிர் வந்தா கஷேமும் வந்து விழுந்தாளா கல்யாணி பதகா கே எம் என்ன பரதம் சொல்றாங்க ராமாயணத்துல விருப்பம் விழப்போன அப்போ ஊயர் ஹனுமார் பிரபு சேரப்போறேன் ராமனோட இருந்தாள் ஆஹாஹா பெரியூர்கள் ஒரு பழமொழி சொல்றாலே ஆபத்து வந்தா உயிரை விடப்படாது உயிரோட இருந்தா கஷேம வந்து விழுந்துனாலே நான் இன்னும் அரை மணிக்கு முன்னாடி தீர விழுந்திருந்தா என் பிரபு ராமனை பார்த்துருப்பேன் பட்டாறு செய்து தரிசனம் என்ன கிடைக்குமான அடரா பரதம் சீதையின் சொலுக்கு தோன்ற போது ராமாயணம் ஹனுமார் காப்பாற்றினார் அப்ப சீதையும் போக ஆஹாஹா சுவாமி அனுப்பித்தாடி ஒரு தூத்தனே நான் இன்னும் அரை மணி முன்னாடி இந்த சொல்கை வீழ்த்து விட்டுட்டேனே ஏனா கடுமையா விழுத்துட்டுதான் உயிர் போயிருக்குமே என் பிரபு வரப்போறாங்க சமாச்சாரமே என் காதல் விழாவும் இந்த ராமாயணத்துல ரெண்ட இடத்துல இருக்கு கல்யாணி பார்த்த காகி ஒரு குடும்பத்துல பேசுற பேச்சு ஒரே விதமா இருக்கு அவன் பரதம் எதை பேசுறானோ அதத்தான் தேவி பேசுறான் தேவி பேசுறத மரத்தம் பேசனி சமந்த உனக்கு எனக்கு ஏற்படுத்த காரணம் நீ சொன்ன அந்த அவசரையில சமச்சு என்ன மூட்டையே உனக்கு எனக்கு என்ன உட்காந்து என்ன காரணம் ராமனுடைய கல்யாண குணகணங்களை சொன்ன உடனே நம்பி என்ன நீ நம்பி பேசுற என்னோட அப்படி ராமனுடைய கல்யாணங்களை சொன்ன என்னேற்பா தேவி ஏவம் உங்களுக்கு எனக்கு ஏற்பட்டா போல ஏற்பட்டது அப்படி சமயோஜிதமான புத்தி இருக்கிறான் அதை அடுத்து காட்டில அப்படி உத்தவம் என்ன சொல்றாரு வன் கண் இல்லாதவன் காட்டுல வந்து தவம் பண்றேன் பெரிய மகாராஜா நீங்க கொடுக்குறேன்னு சொல்லுறேன் அவளால் இந்த துக்கங்கள் அசகிக்க முடியுமான்னு காட்டான் ஜுமத் சேனன் அதற்கு சாவித்ரி கீதாவான் அஸ்வபதி சொல்றார் சுகம் சும்கம் சாஸ்வதம் இல்லையே மாறி மாறி வருமே நல்ல காலம் வந்து விடப்படாதா வந்து போக கூடியது என்பதை என் குழந்தை அறிவது போல நானும் அறியிறேங்க என் பொண்ணுக்கு நல்லா பற்றி தெரியும் விவேக்கின்றாள் வாக்கியமீஷம் எம்பத்திரையும் மாதிரியான சொல்ல சொல்லி நீங்க கைச்சூடப்படாதுன்னு சொல்லி சொன்னாலாம் சுபதி சுமத்தேனே வாக்கியமீதம் வந்துட்டேன் உங்க பிள்ளைக்கே கொடுப்பதுன்னு நமஸ்காரி நாரா சோபதி ஜிவத் சேரனே நான் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறேன் உங்க கால நீங்க என் பொண்ணு உங்க பையனுக்கு பண்ணி மாட்டேன்னு சொல்லப்படாது என் இஷ்டத்தை பூர்த்தி பண்ண மாட்டேன் சொல்லப்படாது ஆஷாம் நார் ஹசி மேஹ்தும் சொல்றா அவன் என்னமோ ஒரே வீட்டுல கொடுக்க வேண்டியிருக்கேன்னு வருத்தப்பட்டு ஆத்தப்படாதுன்னு சொல்லி நூத்தப்படாதுன்னு என்னமோ தந்தையின் வீட்டு இருக்கிறபடி இருக்கட்டும் அப்படி வரையா அன்போடு வந்திருக்கேன் இப்படிப்பட்ட சத்குலத்துல கொடுக்கணும் நீங்கள் திருப்பி அனுப்பப்படாத அவர் சொன்னாரு எனக்கு பொங்காத்து பொண்ணையும் பெய்யும் பண்ணிக்கணும் அவஸ்தேண்டு நான் உங்களையா போட்டும் என்னமா கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் நோக்க என்ன நெஜத்து சொல்றாரு எனக்கு கண்ண முடியு நடக்காது பயியாக தத் தங்கள் அத்தனை யோஜனை பண்ணினோம் பத்னியுடன் என் குழந்தையுடன் யோஜனை பண்ணினேன் சாவித்ரி என் பொய் எனக்கு அப்போ நான் பத்னியெல்லாம் பேசிக் கொள்ளும் போது அப்படி இல்லைன்னு சொல்லி அவமான பண்றதுக்காக பேசாம இருக்கிறது நல்லதுன்னு இருந்தோம் அது தெய்வ சங்கல்பம் நீங்களாவே உங்க பொண்ணை என் பையனை வந்தேன் எனக்கு ரொம்ப பரம சந்தோஷமே நிமர்சேனும் பரமசப்தியாக அங்கீகரிக்க உடனே என்ன பண்ணினான் கல்யாணம் மகாராஜா அஸ்வதி ஊரக்கூட்டி லௌகிக்கத்தை குறைச்சுக்கிட்டு பெரியவாள் தெரிவித்தாரா எத்தனை பேர்கள் ஆசிரம வாசினா ஆசிரமத்தில் இருக்கிற பெரியவாள் தெரிவித்தான் என்ன அவன் ராஜ்யம் போகுதுன்னு சங்கோச்சப்படுறான் அவருக்கு பெரிய லௌகிக்கமான முறையில் பண்ணணும்னா எண்ணம் தன் ராஜ்யத்தில் கல்யாணம் அவர் கண்ணு இல்லையே நான் ராஜ்யம் இல்லையே நான் நகரத்துக்கு வரமாட்டேங்கிறார் அதனால காட்டில இருக்கிற மகிழ்ச்சிகளையும் தெரியவாழெல்லாம் கூப்பிட்டு பரப்பரேஷனெல்லாம் மந்திரங்களை சொல்ல சொல்லி பரப்பரேஷன் காலத்துல புஷ்பம் ஆலோட்டும் பட்டு வஸ்திரம் கட்டி வேத இந்த பையன் இந்த பையனுக்கு அந்த பெண்ணை குடு இந்த கோத்திரத்துக்கு பிறந்த பெண்ணை இந்த பையனை கொடுணும் இந்த கோத்திரங்கள் எல்லாம் திரும்பி சொல்லணும் அப்படி தெரியவாழ் வாக்குனாலும் சொன்னா அப்ப இருக்கு வருவதே இல்லையா கல்யாண காலத்துல சாதுக்குள்ள கூட்டுருவாள் இப்போ உள்ள வராமல் இருக்கட்டுதான் பொங்கு பங்கு வைக்கிறாங்க அவாளையும் உள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட போறான்னு உள்ள விடுறது இல்ல என்ன பெரிய இடத்து கல்யாணங்கள்ல பாகல நீதி முடித்து நாலஞ்சு பேர் மப்போ அதுக்கு என்ன அவசரம் இல்ல என்ன இப்போதான் கல்யாணங்கள்லாம் அறநாடி கால்நழியில எல்லாம் தீந்து போடு சர்வானு சமாயிய ஆசிரமசிக்க வாழாம் தெரிவிச்சுமா விவன ரெண்டுராஜாக்களும் ஆஸ்திகாளாம் ஆச்சரியமாக விதிவத்தாஸ்திர சாரம் விவரத்தினால விவம் பூர்யாச்சாம் கல்யாணமான உடனே பெண்ணா கொஞ்ச நாளைக்கு அஸ்வபதி இங்கு பர்தாதான் தெய்வம் பரத்த உடனே என்ன பண்ணினா இருந்தாள் கர்தமருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துட்டு போனார் மனு கர்தமர் பெரு ரிஷி ஒரே ராஜம் ஜட்டையும் அப்படி இருக்கிறவங்க ஒரு பெரிய ராஜா கன்னிகையே மனு மகாராஜா தன் பெண்ணு அப்ப அந்த நாள் ஆளே கிடையாது அப்பதான் ஆரம்பம் இவ்வியோ காட்டுல ஆயிரம் மைல் தேடி ஒரு குருசேல பாண்டிருக்காரு தபசு அவர்கிட்ட வந்து அவர் பிகு பண்றாருங்க ராத்திரியில எட்டு மணிக்கு ரயில் வந்து இறங்கி மழையை பெய்ஞ்சு ஒரே ஒரு வண்டிக்காரா இருப்பான் பரையானா நான் வல்லான் தபசு பண்றதுக்காக இருக்கேன் வல்லதுக்காக வரலங்க பணத்தை கூட சொல்லுவதுக்காக வல்ல போங்க போறதுங்க மழையில இல்ல இல்ல நீங்க வரதான் வந்து சொல்றதுக்காக அப்படி சொல்லுவான் அது மாதிரி அவர் வந்து பிகு பண்றாரு வேற ஆளு தெரிந்து மகர்ஷி கர்தமன் இல்லையே குழந்தைங்களா பண்ணி போயின்னு சொன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பித்ருங்க அம்மா அப்பா கன்னிகா தானம் பண்ணினாலா மத்தியான சாப்பாட்டுக்கு மனு ஆத்து போட்டாரான்னு சேர்ல பத்தினியோட பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் கர்தமன் சொன்னாரா அப்பா அம்மா ஓட ஒரு கொஞ்சம் நாளைக்கு எங்க போய் இருந்துட்டும் அப்புறம் வாயே சில பெண்கள் அப்பா அம்மா முதல்ல தலைவசம் விட்ட உடனே அவன் ஊருக்கு ஒவ்வொரு அழுவல் அழக அவருக்க அவன் துணி சுற்றி அவன் அங்கே இருந்து கார்லயோ வண்டியிலயோ போறதுக்குள்ளும் வரப்புறையே அது இல்ல சரி மாதிரி கண்டாளுக்கிடுவார் தேவகுதி என்ன பண்ணினாங்க ஆரம்பிச்சுட்டாளா உடனே எப்படி பண்ணினால இங்கிதம் தெரிஞ்சு பண்ணினாலா புஷன் சொல்லி பண்றது பெருசு இங்கிதந்த கோவிலி பண்ணி தந்தி குட இப்ப நடக்கும் அது அஞ்சாறு நாளைக்கு எதையாவது அங்கிருந்து கடையில வாங்கி அந்த பட்டணத்தை ஒண்ணு கொடுப்பல் இப்படி உழவு மாட்டுக்கு கடலை கூட்ட கொண்டாந்து கடையில பண்ணி பட்டணத்துல கடல்களை குடிச்சிருக்கும் பண்ணது அது கொண்டு கொடுப்பல் இவன் பிரமாதமாக இருந்தா அப்புறம் ஹெண்டை வந்துவிடும் அப்படியோ பண்ணினால் ஏதோ சில ஸ்திரிகள் பண்ணுவாள் எடுத்து கல்யாணம் என்றாச்சு செய்யணும்னு அப்படி செஞ்சாலும் அன்போடு பண்ணினாலும் மகானுக்கு சிசூர் பண்ண முடியாத பாக்யம் கிடைச்சது இப்படி நல்ல பக்தா இருப்பதனால தூக்கமும் புஷ்பமும் பட்டு வஸ்திரமும் சோமங்கள் அன்போடு பண்ணினாலா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் சுகாச்சாரியா யார் யாருக்கு பொண்ணினா போதே பார்வதி பரமேஸ்வரனுக்கு போயினா கூட பொண்ணான் தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கொண்டலையா நாராயணனுக்கு அவ பதிவுறதே இல்லையா அவள போய் சொல்லலீ வீஹும் பரமசிவனுக்கு ஆச்சரியமா எல்ல பரமேஸ்வரன் கலமாடு உடம்பெல்லாம் சர்க்கம் தலையில் ஜட்டே கையில் பிரம்மகபாலம் வாசமோ ரஜ்ரூமித்தன் மேல பேரு இப்படி இருக்கிற புருஷனை ஒருஷன் கூட விடாம அர்த்தனாரியா பாதிபாகமா இருந்துட்டு அம்மாள் சிசூர் ஒன்றி இருக்கிறதா விஷத்தியை தவிர்த்து நாராயணனுக்கு வைகுண்டம் பீதாம்பரம் ஆதி தர்ப்பம் ஸ்ரீவ்சம் வனமாலே கௌஸ்துகம் சதுர்புகம் சங்காதி ஆயுதம் சனகாதி தேவே சதுர்வேத ஸ்தோத்ரம் பிரணவகாரமான காவல் அப்படிப்பட்ட பாக்யமான ஸ்தலத்தில் இருக்கிற பர்தாவுக்கு சிசூர் பண்றது ஆச்சரியம் பரமேஸ்வரனுக்குதான் நஷ்ட ஜீவனம் அதனால பரமேஸ்வரனுக்கு பார்வதி விர்டாந்த முட்டாளி சுகாசரியா வைஷ்டமான கிரந்தத்துல பரமேஸ்வரனுக்கு பார்வதி பண்ணினா போலீவம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு தேவகூதி கட்டம பிரஜாபதிக்கு இப்படி சாவித்து என்ன பண்ணினான் அப்பா அம்மா பறந்து போன உடனே புதிய நவரத்னங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் கயட்டி ஆசிரமத்துக்குள்ள ஒரு முட்டையா கட்டி போட்டாளாம் மர எழுதிய கெட்டிங்க சுஷ்ருவனா தன் பர்தாவும் தன்னுடைய மாமனார் மாமியார் நிறுத்தி இருக்காளோ அது மாதிரி ிாே வஷாத்தி மரிய தன் பத்தவ போலே தன் மாமனார போல அப்படி தான் வஸ்தி சிசுனாரம் சாணம் கட்ட கட்ட ஆக போது பண்ணிட்டு இருக்காள் சத்யவானோட அன்பா இருந்துட்டுருக்காள் சத்தியவானுக்கு ஒரு சம்சன ஒரு வருஷத்துக்குள்ள ஆயிசு போடுது ஒரு வருஷம் ஆனதே என்பது சாவிச்சிக்குதான் தெரியும் சாவித்யுடைய அப்பாவுக்குதான் தெரியும் நாரதவுக்குதான் தெரியும் சாவித்யினுடைய அம்மாவுக்கு கூட தெரியாது இந்த சத்யவானிடத்துலயும் சொல்லல சத்யவானதை பீதாமாதாக்குன்னு தெரியாது மட்டும் மனசுல வச்சுட்டே இருக்காள் நார்வர் சொன்ன நாள் நாரதர் சொன்ன சிசி அந்த பிரதமே கிருஷ்ண பிரதமைய சாயங்காலம் அவனுக்கு அவன் சரீரத்தை உட்கார போறான் ஆத்மா என்று சொன்ன சொல்ல அப்படியே மனசுல நினைச்சு நிச்சயம் நல்ல காணான் முனிண்டிருந்தா நாரதே ஹி வத்தே ஹா வரு வருஷம் நசுந்தானதி சம்பத்திரேண க்ஷீயு மஹாங்கிள் நசுநாதி தப்பாதி ஜீன் உட்கூட போறான் சரீரத்தை சொல்லியிருக்காரு சத்தியவானுடைய ஜீவன் கூடுமே நாளாக நின்றே வந்தாலாம் சாவித்ரி சத்துர்த்தே ஹனிம்தே ஹனிமத்தி இருந்து நாளாவது நாள் நார்தல் சொன்ன காலம் அவன் மறுக்கிற தினம் அத மனசுல தெரிஞ்சின்றால் இது திரையோதிசை மகப்பிரோஷம் பரமேஸ்வரனை பாதுக்குழு வச்சு கூடி போயினாள் அன்னைக்கு திரையோதிசியா மறுதினும் சதுர்த்தி மகாசிவராத்திரி பரவும் சுவாமிக்கு போகீஸ்வர ஆராதனம் போகிறது மூணு நாளைக்கு மூணு வருடம் அவன் காலகாலம் காலனி காலாதிபத்தமும் வச்சிணும் அப்படிப்பட்ட வரமேஸ்வரனே பரேரமணி நாவித் விராத்திர வத்தமுதற்காக சூங்காமல் மகன்களை கூத்து வேதோக்தமான மகாமன் ஆராத மணி நாளாம் சாவித்ரி திரயோதா பிரதிபத் திரையோதி சதுசி பூர்ணமாஸ்கி இந்த மூன்று தினம் பட்னி பிரதம இன்னைக்கு பண்ணணும் கிரௌமா காலம் பன்னெண்டு மணிக்கு இவள் பாரணம் பண்ணணும் எல்லாம் பூர்த்தியாச்சு விரதம் மணினா பர்த்தாவுக்கு காலமுத்தி வந்தா கூட ஜெயிச்சு கொள்ளாம சொல்லியிருக்கான் சொன்ன சீ பரலோகிதம் பிரவீணி சாரம் பிரவீணி உபனிஷத்ஹயம் பிரவீணி சத்யத்தை சொல்றேன் வேத சாரத்தை சொல்றேன் உபனிஷத்துடைய உள்ளத்தைச் சொல்றேன் களுங்கள் கழுங்கள்னார் சரகாரிகள் என்ன மகாப்பிரதோஷே சிவமச்சையே மகா பிரதோஷத்தில் பூஜை மகாபாகியம் மகா பிரதோஷத்தில் பூஜைப்படும் தெளிவாடலாம் தெளிவாடலாம் சென்றாள் காலம் ஆவதற்கு முதல் பிரதோஷத்துல கூட பூஜை அவன் பூஜை பண்ணிவிட்டுதான் காரணமான மகாபிரதோஷம் அத்தனை விஷத்தி பகல்ல உபவாதம் இருந்து சாயங்காலம் பூஜை பண்ணிவிட்டு ராத்திரி போஜனும் மகாவிசேஷம் பரமேஸ்வரனுக்கு ஒவ்வொரு மகாபிரதோஷத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டா அப்படி தெளிவா எல்லாம் பரலோகத்துக்காக தேடி தேடி வச்சியம் பரலோகிதம் பிரவீணி பாபம் பண்ணியிருக்கேன் ஏதோ வாசிக்க போறேன் இந்த மகப்பிரதோஷத்துல பரமேஸ்வரன் ஆராதிக்கே பூர்ணபும் வச்சா என்ன மகப்பிரதோஷே சிவம் சனகாதி வாக்கியம் இது சத்யம் பிரவீணி பரலோகிதம் பிரவீணி மஹாஹத்துலமேரல்லி இருக்காது பிரத்யாபாத்யாரியாவது பிராமணாள் அபிராமண்கள் எல்லாருக்கும் இந்த விரதம் மஹிரோகம் ரொம்ப விரதம் அது அப்படிப்பட்ட விரதத்தை வாமகேஸ்வரம் மூன்று விரதத்தையும் வச்சு பிரதம எண்ணி பாரணம் வந்தனா இவள் அப்படி பாரண பண்ணவன் காலம் வந்துதான் விரதம் பூர்த்தியானது அந்த விரதம் பூர்த்தியானதே பிரதமென்றம் தெரியுமா போய் நமஸ்கார பண்ணினா நம்பள மகான்களே நமஸ்காரம் நமஸ்காரம் மணி மாமனார் மாமியார் நமஸ்காரம் மணி நாளாம் அபிவாணியா பூர் நாளாம் எல்லாரும் வானறையா மஹாமி எல்லாம் நீலம் ஓடு சந்த் ஆஹ் ஆனெல்லாம் உனக்கு வைதவியமே வரப்படாதி ஆயிக்கணும் ஆசீர்வாதம் முடிஞ்சால் மகான்கள் வெறும் பெருர்வாதம் பண்ணினவாள் எல்லாரும் தபஸ் தப்ச குறித்து வைத்தவர்கள் பகவான் உபாசிச்சு மன்ற ஜபங்கள் பண்ணி ஈஸ்வன் ஆராசிக்க மகான்கள் வாக்கினாரே அவைதவியாசிஷன் ியம் மறுமுடிய சொன்ன அந்தால் பிரதம் சங்காலம் சாயம்சனிட்டு போயிருக்கா அந்த காலத்தை எதிர்பார்த்து ஆள் மனதில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியல நாரதயன் தீ சு்தயன் தீ சுதுக்கி தாங்கவே இல்லையா நாரதல் சொல்லிதாலே அந்த காலம் ஒன்றுமே வெறும் பேரு இல்லையே நாரதல் அவ சொன்னா சொன்னக்கு கவலைப்பட்டு இருக்காள சாவித்ரி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி ஆன உடனே மாமனார் மாமியார் சாவித்ரின்னு கூப்பிட்டா அம்மா நீ என்னமோ மூணு நாள் வருஷம் அனுப்பிச்சே அனுஷ்டிச்சாச்சு நீ பூர்த்தி ஆயிடுச்சு ஏன் இன்னும் அண்ணி நின்று பேசாமே நீ நின்னுட்டு இருக்கியே போய் நீ சாப்பிடமா நீங்க வாரணம் பண்ண நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு சொன்னாலாம் ாம இருக்காது ஆஹார காலம் வந்து மாமனார் மாமியா இரு நாட்டு பொண்ணை கூப்பிட்டு சொல்றேன் மாமனார் மாமியா ரொம்ப அபூர்வமே லோகத்துல அவன் பொண்ணை கூப்பிட்டு வரும்போது திருப்பொழு உள்ள நாட்டு பொண்ண சாப்பியான்னு கேட்க ஒரு கவிட்டான் தேசரி அந்த ஊர்ல பொண்ண குடுத்தா மாமியா என்ன பண்ணுவான் என்னடி தள்ளேனு நினச்சிய தேய்ச்சிக்கிறேன்னு வாண்டாண்டியா அவன் கண்ண பாட்டிலுக்கு கார்கு போட்டு மேல அரக்கு வச்சு முடிப்பு வாய் வெத்தலை போட்டு வரட்டு மாமியா இத்தனை பாடுபடுத்தவள் அந்த ஊர்லயே பொண்ணக் கொடுக்காதே தான் நாட்டுப்புண்ணு நீ பண்ணி இருக்க கூடாது பாமியாரும் நினைப்பாள் வயசான கடன்களுக்கே அவன் தோன்றது தப்போ இல்லையோ நினைக்கணும் அப்படி நினைக்கணும் அப்படி நினைக்காமல் அங்க உச்சி போடல பொண்ணு போரா அங்க ஊர் உலகையா அடிக்கிறது இன்னொரு பழங்கு மாமியா இருப்பாள் ஆஹார காலத்தம் பிராப்தம் ஆஹார காலம் ஆயினால நீ பாடம் பண்ணணும் அம்மா நாலு ஆடா பண்ணி இருக்கேன்னு சொன்னாளாம் மாமனாரும் மாமியாரும் சாவித்ரி பார்த்து சாவித்மய சொன்னாளா நான் மனசுல ஒரு ஒண்ணு எண்ணிட்டு இருக்கேன் சாவித்ரி பூரையமான அஸ்தமனத்து பிள்ளையின் அபிஷ்டம் சாவித் சத்தியமான அழகா ஆத்தலை இருக்கிறோம் நீங்க ஆத்தலை இருக்கக்கூடாதோ ஏன்னா இந்த காலம் மணி நான் அக்னி ஹோத்துவத்திற்கு சமிச்சு வரகு பூஜைக்கு பலங்கள் புஷ்பங்கள் நல்ல தர்ப்பங்கள் விஷயங்கள் இதெல்லாம் பூஜை சபஸ்து மண்டலம் மன்ற ஜபங்கள் அதுக்கெல்லாம் சொல்லி கொண்டு வரதுக்காக என்ன பண்ணினா இவன் சார்ந்து தோல்ல ஒரு கோடனியை எடுத்துட்டு பரட்டான் காட்டுல போய் கொண்டு வரதுக்காக சத்தியவான் பரட்டான் வசிக்கிறார் அவருக்கு தகுந்த ஆயுதங்களோட பரட்டான்வன் அவனிடத்துல போய் நாரத சொன்னத்தை சொல்றதுல இவனுக்கு இஷ்டமில்லை அதை சொல்ல முடியாது உடனே அர்த்தம் வரா போல இருக்கும் அப்படினா மேல மேலே அதான் கவலைப்படாதே வாழ்க்கை சொல்லப்படாது அதனாலதான் வந்து மாதமான திசை இருந்து ஏதாவது போடுவெண்டி சந்தை பண்ணிருந்தாலும் போடுவேன் சொல்லாதே இருந்தாங்களை பண்ணுறது போடுவேன் அவனுக்கே பாதி உயிர் அப்பவே போடுங்க பாதி போடுவோம் அப்புறம் காலம் போன பாதி கொண்டு போடுவோம் ரெண்டு பேருமா கங்காளி ஆயிருபாய் அப்படி சொல்லப்படாதான் சாஸ்திரம் அதனாலதான் சத்தியவாண்ட் சொல்லல அவள் அவனுக்கு தெரியாதான் அவன் பாடு குடைய தோல்லை போட்டு காற்றுல போய் மரங்கிறான் சமைத்து புரட்ச கொண்டு வருதுக்கா பலன் உடனே பார்த்தாள் அதான் ஒண்ணுமில்ல கவலைப்படாதேன்னு சொல்லித்தான் அப்படி சொல்லணும் வாழ்க்கை சொல்லப்படாது அதனாலதான் வந்து மாதக்கமான திசையிலிருந்து ஏதாவது போடுவேன் சந்தம் பண்ணிருந்தாலும் போடுவேன் சொல்லாதேன்னு சொன்னாள் வே பரிகாரங்கள் அப்படி மீன் அப்படின்னு அப்படி சொல்லி விட்டு விடுவோம் போடுவேன் சொன்னா அவனுக்கே பாதி நீங்க உயிர் அப்பவே போடுங்க இவர் தோசை சொன்னோடய பாதிப்பு அப்புறம் காலம் வர பாதிப்பு கிடைக்கிற ரெண்டு பேருமா அங்காளி ஆயிடுவாய் அப்படி சொல்லப்படாதுன்னா சத்தியவான் சொல்லல அவரு அவனு தெரியாதா அவன் பாட்டு கண்டிப்பில் கோடையே தோளில போட்டு காட்டில் போய் மரங்கிற சமீப சமீபெல்லாம் கொண்டு வருது பரதான் சாமித்தியூட் பரவஸ்வரன் லோகானு ஸ்டூலோமிட்டில் மாணமாய் அவத்தாரம் சீது நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் துவாரகையில் வசித்தாள் நூறு வருஷம் பாண்டவர்களுக்காக சுவாமி பார்விட்டிருக்காள் பாண்டவர்களுக்காக பகவான் பண்ணியிருக்கிற உதவி பல வருஷங்கள் பாண்டவர்களுக்கு அனுபவம் பண்ணியிருக்காள் பகவான் அவ்வளவு பெரிய மகாபாகியத்தை அடைஞ்சவர்கள் பாண்டவர்கள் பகவானை அந்த பாண்டவர்கள் அடைஞ்ச கட்சத்தையும் பகவத் அனுகிரகம் இல்லாத துரியோகாதிகளுடைய ஒரு தோல்வியில் தான் மகாபாரதம் திரும்ப திரும்ப எங்க போய் பார்த்தாலும் பாண்டவர்களுக்கு ஆபத்துக்கள் கொண்டு வந்து நெருங்கியா இருக்கு பனிக்காலத்துல பனி வரத்தான் வரும் அது பாதிக்காமல் பண்ணிக்கிறவன் தான் கட்டிக்காரம் காலத்துல வெயில் வரத்தான் வரும் வெயில் பாதிக்காமல் பண்ணிக்கிறவன் தான் புத்திமான் அது வரத்தான் வரும் அதை விளக்கிக்கிறவன் தான் அது பகவத் அனுகத்தாலதான் நிலகணும் பிரயத்தனத்தினால ஒன்னும் ஆவதில்லை பிரசாதம் தான் அதற்கு முக்கிய காரணம் பாண்டவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் வந்தது அத்தனை கஷ்டங்களும் அனுகிரகத்தினால எல்லாம் நிவர்த்தியாச்சு அது பட்டாபிஷேகமானதுக்கு அப்புறம் குந்தி வாக்கினாலேயே சொல்ல போறாள் சுவாமி ஸ்தோத்திரம் பண்ண போறாள் தர்மபுத்திர சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான பிறகு குந்தி அப்படியே ஒரு லிஸ்ட் கொடுக்க போறாள் பகவான் ஒரு ஒரு வந்து ரஷிச்ச வைபோத்தேன் என்ன பகவான் என்ன தன்னுடைய சங்கல்பம் என்னன்னா ஜன கஷ்டிட்டு சோசித்தும் என்ன வந்து பிரபுத்தி யோகம் படிவிட்டானா அவன் யாரா இருக்கட்டும் அவன் என்ன ஜாதி குலம் கோத்திரம் படிப்பு அவன் யோகியனா அயோக்கியனா அதெல்லாம் பார்ப்பதில்லை நகையோகத்தை சோசித்தும் மறுபடியும் அவன் சோகத்தை அடையப்படாது சோகத்தை அடைந்ததையே விட மாட்டேங்கிறாள் சங்கல்பம் சொல் பரமாத்மா அப்படிவான் சர்வேஸ்வரன் சத்திய பிரதிஜாகினாலேரட்சம் மகாபாரதம் அதனால்தான் ஒரு கோதானம் ஒரு மணி ஷிரவணம் தீர்த்தங்கள் ஸ்தானம் உள்ள புண்ணியம் பிரயாக முதலிய தீர்த்தங்கள் புண்ணியம் பரஸ்வதி சொல்றாள் அப்படிப்பட்ட புண்ணி சரித்திரத்திலே வனபூர்வாவிலே சாதிச்சி சரித்திரம் நடந்து வருது பூர்வ சரித்திரத்தில் அஸ்வரதி புண்ணி புருகன் லட்சம் ஆவர்த்தி காயத்ரி அக்னி ஹோம் மண்ணி வருஷம் காயத்ரி உபாசித்தான வயதான கழவன் சாவிச்சி அக்னிகுண்டத்திலேருந்து நேரவே வந்து காயத்ரி தேவி என்ன வேண்டும் மந்திர நமாசும் தெய்வம் பரம் நாள் காயத்ரிக்கு மேற்பட்ட மந்திரமும் இல்லை அம்மாக்கு மேல்பட்ட தெய்வமும் இல்லை அப்படிப்பட்ட காய்ச்சி ஸ்டர்ந்தது காய்ச்சிக்குள்ளே மந்திரங்களுக்குள்ளே காயத்திரி அந்த தேவதையே நேரம் வந்து என்ன வேண்டும் எனக்கு ஏராளமான உள்ள குழந்தைகள் வேண்டும் ராஜா நான் ஒரே ஒரு பெண்ணை அனுகிரகம் மேல நீ ஒண்ணும் பதில் சொல்லாதே தெரியும் இதோட இன்னும் காயத்தி சுட்டு மறந்து விட்டாள் இந்த பேர் சுடனும் ஒரு பெண் பிறந்தாள் அடுத்த வருஷம் அவருக்கு சாதித்தின்னு பேர் வச்சால் என்ன காய்ச்சியை கடிச்சு சவித்து தேவதாகி சாதித்தீன்னு அறிமுகம் அந்த குழந்தை நாளாக ஒரே ஜோதிர்மயமா வளர்ந்து வந்தாள் ராஜாக்களும் ராஜகுமாராலும் அந்த பெண்ணை வந்து பார்த்துட்டு அவளுடைய கேஜஸ்ட பார்த்து பயந்து அடேபா இவள் வந்து தேவகநேதி பிராச்சயம் தேவகநேதி எல்லாரும் கண்டாலேயம் இவள் மனுஷீ இவள கல்யாணம் ஏதாவது கோபதாபத்துல ஏதாவது நாம் வெள்ளி உடனே நமக்கு ஏதாவது ஆபத்துல உத்திரம் கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு தானது அவளாக கௌரி பூஜை பண்ணி காட்டில் போய் எத்தனையோ தபசு பண்ணிட்டு இருக்காள் ராஜ ஷிகள் போய் நமஸ்காரம் பண்ணி தானி பெரிய அனுபவம் எல்லாம் வாங்கிட்டு வருவதற்காக போனாள் போன இடத்துல ஜிவத்தை கண்டறியாவது குழந்தையை குவிந்து சம்சாரத்தோட காட்டுல வந்து காய்கறிகள் சாப்பிட்டு ஒரு புரிசா பெரிய ராஜாவா இருந்தவன் அந்த பையன் சத்தியவாங்க பேரு அவன் லட்சணமா இருந்தா அவனை வரிச்சு வந்துட்டாளிவள் காட்டுல போன இடத்துல அந்த திட்டாட்ட வந்து சொன்னால் இந்த மாதிரி சத்தியமான வலிக்கு டைன்னு அப்ப நார்வர் பக்கத்துல எதிர்ச்சியா வந்திருந்தார் அஸ்வபதி என்ன சத்தியமான வலிச்சேன்னு சொன்னாலே தெரியாதனமாக அவன் இன்னும் ஒரு வருகம் தானே உயிரோடு இருப்பான் ஒரே வருகம் தான் அவன் சரீரத்தை இந்த வருகம் இத்தனாம் தேதி பிரசம பௌர்ணமி பிரதமையின் மீது அர்த்தமே அவன் ஜீவன் கூட போறது அஸ்வதி அவள் சொல்லிவிட்டாள் மூணு காரியம் ஒரு தடவை தான் செய்வதில் மாற்றி செய்வதில்லை அவன் குடும்பத்தில் ஒரு தடவை தான் பண்ணி கொள்வது இரண்டாவது தடவை பாகம் பண்ணி பெண்ண ஒரு தடவை தான் கண்ணிக்காதனும் ஒரு பையன் கொடுப்பது அவளு அதிருஷ்டத்தை போல தான் நடக்குவது அவன் தானம் ஒரு முறைதான் செய்வது ஒரு வஸ்துவை திரும்ப மறுபடியும் திரும்ப அதே பாவம் திரும்புவதாக கொடுக்கிறது அதெல்லாம் கிடையாது சகிருதம் சொன்னாள் நான் சத்தியமானதான் பண்ணிடு போதே என் தலை விதிப்படி நடக்கட்டும் நான் மனசுனால வரிச்ச ஒரு பர்த்தாவை நான் வந்து வாத்திக் கொள்வேனா இருந்தாள் அப்புறம் காட்டுல போய் அஷ்டபதி தன் கொண்டு போய் இது மொத்தம் என்னுடைய நிர்பந்தம் பண்ணி கொடுத்தாள் அவரும் பெரிய இடத்துல பெரிய இடத்துல இருந்து வந்தாலும் சாதாரணமா இருக்க நிர்பந்தம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாசிஷ்டமா ஆபரணங்கள் எல்லாம் போட்டு காட்டுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாள் மாதாதிக்கார்கள் ஊருக்கு வந்துட்டா அஸ்வபதியும் அஸ்வதியும் அவ ஊருக்கு அந்தந்த போன உடனே சாவிச்சு என்ன பண்ணினான்னா உடம்புக்க ஒரே ஆபரணம் அதெல்லாத்தையும் கழித்து ஒரு கட்டி வச்சு மறையலியை கட்டிக்கிட்டு தன் புருஷனை போல அவளும் வந்து தபஸ்வினியாய் காட்டில் இருக்கிற புருஷனுக்கு எப்படி இருக்கமோ அது மாதிரி நடந்தாளா அவன் குடும்பம் எப்படி இருக்கோ அதுக்கு திறந்தபடி குடும்பம் பண்ண ஸ்ரீஹாஸ்தியை வந்து தாமதோம் பண்ணி மத்தா அலைய விடவர்களுக்காக அவள் அசைவம் ஒருமையா குறைச்சி அறுபத்து பேர் செலவிழிக்கு ஆறுமா கல்யாணத்துல ஏனால செலவழிச்சு அதுக்கு என்ன சம்பந்தி ரெண்டு சொல்லிட்டு போகணும் விட்டு ரொம்ப சுடச்சூட இருந்தது இது மாதிரி இல்ல என்ன அப்புறம் நிச்சயம் நின்றுட்டு போனா நெச்சூடா இருந்தது விட்டியும் மறந்து போனாலே நம்ம சக்திக்கு தகுந்த இப்படிதான் அதனால சுக்கள் இஞ்சியர் சொன்னார் ராஜாக்கள் கடன் வாங்கற போதே ராஜாக்களுக்கு சொல்லிவிட்டுதான் வாங்கணுமா இவன் திருச்சிக்கலாம் கடன் வாங்கப்படாதா மகாராஜாக்களுக்கு தெரியணும் இப்ப கடன் வாங்கினதுக்கு அப்புறம் குருகா இருக்கிறது சரியா சட்டம் பண்ணி வேலைகள் சௌகரியப்பட்டேன் ஆறு சௌகரியப்பட்டாலும் ஆருக்கு அசௌகரியம் தெரியல எனக்கு தெரியல சட்டம் பண்ணதுதான் தெரியுது முன்னாடியே குருக்கப்படாது இருக்கிற ராஜாக்கள் பார்த்து அதை எப்படி எப்படி செய்யணும்னு தீர்மானம் பண்ணணுமா கடன் நீ என்னதுக்கு வாங்குறேன் உடனே எல்லாத்தையும் கைது ஒரு விரதத்தை ஆரம்பித்தால் முக்கிய உதவிய காலகாரம் பரமேஸ்வரனை ஆராசிக்கக்கூடிய விரதம் மகா பிரதோஷ விரதம் மறுதினம் மகா சிவராத்திரி அதற்கு மறுதினம் பௌர்ணமி இன்னைக்கு அம்பாவை ஆராசிக்கக்கூடிய சோமாஸ்கந்தனை ஆராசிக்கக்கூடிய உமா மகேஸ்வரன் எதுவும் தெரியாமல் லோகத்திலே விரதங்கள் எல்லாம் அதனால பெரிய லாபங்கள்லாம் இருக்கு இந்த ஜென்ம பரஜென்ம பரலோகமும் மேற்கொள்ளி நமக்கு இந்த லோகம் மட்டுமில்லை பரலோகமும் இருக்கு அது தகுந்தபடி அவர் அவர்கள் சக்தி தகுந்தபடி எதோ சர்மங்கள் கோவில் போய் நமஸ்காரம் பண்ணி பஞ்சாத் சிரித்துட்டு வரது அர்ச்சனை பண்றது அவரவர்கள் சக்திக்கு தகுந்தபடியா கரணம் கௌரவலிக்கோவியை வேலையா இருந்தா இருந்தா அவன் வந்து போதானம் பண்ண நினைச்சா என நடுப்புல இருக்கிற புடவை அழித்து போதானம் பண்ணா இதை வித்துவிட்டதுன்னு சொன்னால்தான் அது தர்மம் அது சிரமம் இல்லை யாராருக்கு எப்படி எப்படி சக்தியோ அதுக்கு திறந்து விடலாம் திரும்பமாகணும் அசத்தம் ரொம்ப தானம் பண்ணாலும் தப்பது சட்டம் பண்ணாம இருந்தாலும் தப்புனால செய்யணும் கொஞ்சம் ஜலம் இருக்க ஒருமணையை வெட்டி விடாம நிறைய வழியிட போது திறந்து விடணும் அப்போ கட்ட ஜலங்கள்லாம் வெளியிட போயிடும் அது மாதிரி நிறைய பணம் இருக்கிறவங்க நிறைய தானம் பண்ணணும் பாவங்கள்லாம் போகும் இல்ல வேணா குடும்பத்து குடும்பத்துக்கு சித்தம் ஆஹ் தானமே பண்ணாலே நிறைய பணம் இருக்காந்தா பைத்தம் சித்தும் அப்படிலாம் குழந்தைகள்லாம் குடும்பத்துல குடும்பத்தை தரத்துல கட்ட ஜலாம் அசுத்திங்கிறாள் உடனே என்ன பண்ணினாள் இந்த மூணு நாள் வருத்தத்தை அனுப்பிச்சு பிரதமையு பாரண பண்ணணும் நாளாவது நாள் போய் நமஸ்காரம் பண்ணினாள் அங்க காட்டுல இருக்கிற உதளான தபசுகள் எல்லாம் மாமனார் மாமியார பண்ணினாள் அஞ்சலி பண்ணி நின்றாள் விரதம் பூர்த்தியா சும்மா சொன்னாள் மாபனார் மாமியார் மனசுல ஒரு நல்லத்த கோரிக்கைன்னு இது காமியமா பண்ணின விரதம் இது அஸ்தவனம் ஆனதுக்கு அப்புறம் போறேன்னு விட்டாள் இது காமனையா பண்ணின அதனால அஸ்தவனத்துக்கு மேலதான் நான் வந்து என் நல்லம் பூர்த்தியான விரும்பி சாப்பிட போறேன்னு விட்டாள் சரிய அப்படி சொன்னால் சரி விட்டாள் மாமனார் மாமியார் சொல்லி பார்த்தா கதை அப்புறம் அவள் சொல்றதுல இருந்து ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்கா தப்பி நினைக்க மாட்டா அப்படி ஒரு நம்பிக்கைக்கு இடம் உள்ளவளவள் அது மாதிரி மாமனார் மாமியார் நினைச்சுக்கிட்டு பத்தினா ரொம்ப அஸ்தமரமான பிறகு நிச்சயமா சாப்பிடுவோம் பட்டிய இருக்குது எங்களுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா வெயில் என்ன பண்ணினால் சத்தியமான பெரிய கோடாளி அலக்கு கூடை பழங்கள் காய்கள் கரண்டுகள் தர்ப்பம் ஆஷ்ரமத்துல தபுங்க அச்சனைக்கு புட்டணும் இதெல்லாம் கொண்டு வருவதற்காக வரப்பட்ட வரப்பட்டது என்ன பண்ணினா நானும் கூட வரே நீ வரப்படாதுன்னு சொன்னா நீ காட்டுக்கு வந்ததே இல்ல நடந்து வழக்கம் நீ வரப்படாதுன்னா இல்ல நான் வந்து எனக்கு காடு உங்களோட வந்து பாக்கணும்னு ஆசையா இருக்கு நான் இன்னைக்கு வரத்தான் போயிருக்க மாமனார் மாமியார்ட்ட போய் சொன்ன போடுவா போட்டா அந்த மாலை எப்படாப்பா கையிட்ட போறோம்னு இருக்கும் புஷ்பத்தை பாக்கிற போது கைட்டவே மனசா இல்ல அதுபடி மங்கள திரியத்தை கருத்துல போட்டா உடனே கைட்டு வைக்கா அவன் வடக்கை கைட்டு வைச்சா பொய்யில அறந்துட்டு வந்தேன் போட்டவன் அவன அவரம் போட்டவனே கட்ட எல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய திரும்பியம் டெல்லியும் அதையும் கிடையாது பெரிய இடத்துல உடம்பு நான் கூடதான் வருவேன்னு சொல்லி மாமனார் மாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கூட பிறந்து போறாள் மாமியார நமஸ்காரம் பண்ணதும் பூர்வ சரித்திரம் மாமனார் மாமியார் சொன்னார் அம்மா நீ பட்னியோட படத்து போடாதுன்னு சொன்னாள் நான் இன்னைக்கு என் பக்தாவை தனியா அனுப்ப மாட்டேங்கிறார் யாரையா இப்படி சொன்னாள் மாமனார் மாமியார்டு அவளுக்கு தெரியாது அன்னைக்கு அஸ்தமனத்துக்கு அவனுக்கு பிராண வியோக்கு காலம்ங்கிறது ஏன்னா அதை சொன்னாக்கே அவள் முன்னாடி அழுவாள் உடனே அவன் அழுவாள் இந்த அழுகையிலே பாதி பயத்திலேயே ஜீவன் போடும் அதனாலே மார்க்கமான திசையில கூட பயமுறிச்சு சொல்லாதே நீ கூடுவேன் சொல்லாதேட்டா அவங்களமா வாக்கினால அப்படி சொல்லப்படாதா அவளுக்கு ஏதாவது பரிகாரங்களை சொல்லி முடிச்சுகோ இன்னும் ஆய்வுகரமான பெரியவாலை போய் முக்கியம் ரெண்டு வாழை ரஸ்காரம் பண்ணி ஆய்வு உருச்சிங்க அப்படி போய் சொல்றாங்க சாஸ்திரத்துல தைத்தி பண்ற இடத்துல போய் நதி கட்டாக போய் வச்ச பண்ணி தூங்குடும் முத்துவே ஆத்துக்கு வர மாட்டாங்கிறா என்ன வேதத்துக்கு சந்தி சரி சாதைக்கு முத்துவைக்கு சந்தா முத்துவை வராமல் தடுக்கிறதாம் அதனால சந்தி சரி மறைந்து தமிழ்ல சரி யமனை மறைக்கிறதா வராமல் தடுக்கிறதா அதனால சந்தேன் தமிழ் மறையாரு அப்படி வேதத்தை ஜப்பிக்கிற இடத்துல யமன் வருவதில்லை அதுக்காகத்தான் வேறு சப்தம் காதில் வரும்போனும் வேணும் வேணும் என்று பார்த்தாலும் ஆச்சரியாவில் பாடுபடுறதெல்லாம் அதுக்காகத்தான் இன்னைக்கு நான் என் ஆசனம் விட்டு பிரியமாட்டேங்கிறும் போறவர் என்னமோ காட்டுல போய் குக்கு சுட போறேன் ஏதாவது வேட்டையாட போறேன்னு சொன்னா போகாதேன்னு தடுக்கலாம் அப்ப அன்னைக்கு என்ன சொல்லிட்டு பரப்பிடறானா அந்த காலம் பிடிச்ச ஒரு பண்ணுன்னு புரட்சி அவர் தடுக்க முடியாத நிலையில சொல்லிட்டு காஜிக்கு போறேன்னு உத்தம் பரட்ட அப்பா நீ வேட்டையை காட்சிக்கு போலாம் நான் கூட தடக்கூடாதுன்னு காஜிக்கு போக கூடாதுங்கிற போய் எப்படி போய் சொல்ல மாட்டாங்க நல்ல பழன்களும் போறேன் அஞ்சு நல்ல புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வர போறேன் கர்ப்பம் கொண்டு வர போறேன் சவித்து கொண்டு வர போறேன் பூஜைக்கு நல்ல பலங்களும் புஷ்பம் துளசி இல்ல இதெல்லாம் எடுத்து வர போறேன் இந்த காரியத்தை தடுக்கப்படாதான் குருதமா இவன் போறதுனாலே நிவாரியாக இவனை தடுக்க முடியல அந்யா பிரஸ்தோ வனம் நிவாரிய சாத் வேறு காரியமாக இருந்தாலே ஒடிக்க சாயந்திரம் போயிட்டு வரையும் பீச்சில் போனால பீச்சில் எரிடா இருக்கும் போகாதேன்னு சொல்லிவிட அநா பிரஸ்தோ வனம் அநாத்தோ வனம் சாவி மாமனார் மாமியார் போடாது நீ பண்ணி சொன்னதுக்கு நான் உங்க வாத்துக்கு வந்து முன்னூத்தி அறுபத்தி மூணு நாளா இருக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தி மூணு நாள்ல ஒரு நாளைக்கு நான் இங்கயாவது வெளியில ஓடிக்கை பாக்க போனு சொன்னது இந்தா நான் சொன்னது இல்லை இன்னைக்கு என்னமோ சொல்றேன் என்ன தடுக்காதீங்களோ இப்படி சொன்னாளா சாவி போற சினிமாக்கு போறேன் சொன்னா எல்லாம் தடுக்கலாம் அப்படி நான் சொன்னதுண்டாத் தமா ஜிபூர்வம் தன் பத் கூட நம் மாதிரி அந்த தெரியுது அவள்ான் நான் அதை செய்யுறேன் இதனே அங்க போகணும் இங்க போகணும்னு இன்னைக்கு சொல்லல நாரையா அபியம் யுத்தபூர்வம் ஸ்மராமியாக அவள் யாச்சிச்சு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் எனக்கு ஆயுத அறுபத்தி மூணு நாளா காக்கல இன்னைக்கு என்னமோ சொல்றாய் அது சேவத்தை தான் கொடுக்கும் அவள் சொல்லுவது ஆயுத நாள் குழந்தை போயிட்டு வருடமும் எனக்கு மனசுக்கு என்னமோ சந்தேகப்படுறது ராஜா சொல்றாரா தாக்கிக்கணும் இல்லையோ ரெண்டு ஸ்டால் மனசுல பட்டால் தெரியாத்தான் தெரியும் ஏதாவது காட்டுல ஒரு பொண்ணு வந்து நீ சாத்தியா பாத்துக்கோ கர்த்த புத்திரி சத்யவதா புத்திரி சத்யவதாபகோர மார்க்கல சத்தியவானுக்கு தவறுதல் ஒண்ணும் வேண்டுாமல் நீ பார்த்துக்கொள்ளாம் ராஜாஜிமத்தேனன் அவர் மனசுல என்னமோ படுறது இல்லை அவன் மகன்களுக்கு சஞ்சாரம் கண்டு தெரியல அப்படியே முக்கியம் நடக்கிறது நடமாடுறதுக்கு பசுமாடு ராத்திரி புல்லு வைக்கல் ஜலம் இருக்கிற போது ஹோன் கட்டும் அது கண்டுதெல்லாம் தெரியுமா ஜனம் வருவது நாய்க்கு தெரியும் பசுவுக்கு தெரியும் அப்படி தெரியும் அதனால மகன்களான தப்பா தகவல்கள் ஒன்றும் சத்தியமானுக்கு ஏற்படாமல் மார்க்கத்தில் நீ பார்த்துக்கணும் ஜிமசேனன் தன் நாட்டு பெண்ணார சாவித்ரி பார்த்து அப்படியே செய்தே நமஸ்காரம் பரப்பிருக்கிறாள் சஹபக்ரா போராளாம் ஊகும்பொழுது எப்படி போலாம் நாள் சஹபக்ரா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுறா போல பேசி கூட காட்டு போறா கால அடிக்கலாம் அஸ்தமன காலம் கட்டுறதே கட்டுறதே நார்வர் சொன்ன காலம் தன்காலம் அதே முத்தம் வந்துட்டே வந்துட்டேன்னு நடுங்கிற ஆனா அது பர்தாட்ட காட்டாமே ஜீவயூயா தூயத்தா விதூயதா எல்லையில்லாத துக்க சமுத்திரத்தில் மூகி கிடக்கான் அவன் கல்யாணம் ஒரு வருஷம் ஆறு பர்தா கூட்டா நம்ம கட்சி என்னன்னு உள்ள தவிக்கிறது ஆனா பர்தாவுக்கு இந்த கவலையை காட்டப்படாத மேலுக்கு சிரிச்சு பேசிக்கணும் கூட போராளம் காட்டுது பர்தாவை தொடர்ந்து நடக்கவும் இருக்கு நடக்கவும் முடியலையா நாலு நாடா பத்னி நடக்க முடியல பர்தாவோட சேர்ந்து போக வேண்டியதனியா விட முடியல என்ன வந்துவிடுமோ நாள் வரை சொல்லிட்டாரு இன்னைக்கு ஆயுஷு போற நாள் பஞ்சகாலமவே எந்த காலமானது வந்துவிடுதான் அப்போ உட்காந்திர அஹா இன்னைக்கு நமக்கு வந்து ஆபத்துன்னு நினைக்கிறாளா ஆனாலும் பகவான் உபாசிச்சிருக்கோம் பிரிவாளெல்லாம் நமஸ்கரிச்சு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு புயலா போகாதன்னு சொல்லுதான் மனசு நார்வர் சுற்றிதாரே பிரிவா அவர் வாக்கும் புரியா போகாதே அஹாய அஹாய சாய் வீரியவான் இனியுடன் கூட சா சத்தியவான் அப்படி இவள் ஒரு நாளும் கூட வந்ததே இல்லை இன்னைக்கு அவன் காட்டுக்குறான் போகல என்னமோ இன்னைக்கு வந்துருக்காலே அவனுக்கே சந்தேகம் கூட மனசுல தோன்றது பத்து கூட பலங்களை எல்லாம் ஏராளமாக பறிச்சு பாத்திரத்துல கூட இல்ல போட்டு வச்சானாம் அஸ் போய் காஞ்சம்திநீபோடூ தாடகோத காஞ்சப உதவி கொடுக்கூடாது இப்ப காலவாக்கெல்லாம் வச்சு அரசு அரச மரம் காலவா போட்டு அந்த கல் மாத்திர வந்து வச்சு கட்டினா எத்தனை கை மாறுன்னு சொல்ல முடியாது இந்த வீடு ஒற்றும சரிக்க முடியாது இந்திய அரசு ஆட்டுக்கு அதை வெட்டி போடுறது இல்லை அரசன் கதையே வில்வம் அரசி இது எல்லாத்தையும் தொடரதே இப்போ அதை மூக்க மிச்சப்படி அதுக்கு உபசேவரம் பண்ணாமலே பண்ணிவிடுறாங்க கல்லுபடுறேன் ஒண்ணும்னக்கல அடாவி அஸ்லரரூபினா புத்தில அஞ்சு ஒண்ணு ஒன்பதிலே அர்த்தமர்தாயம் அஸ்வத் அப்படியதா கடமையா அந்த செடியை கொண்டு போய் எங்கேயா வச்சு பயிராக்கி ஜனம் கொண்டு வர தவிர்த்து மாத்துல கிளம்பிடுவோம் என்ன பண்றது எங்கேயாச்சும் பயிராக்கம் உபனம் விவாகம் பண்ண உச்சத்தை ஆடு மாடு எல்லாருமே வச்சு போனா அது தோணப்படாது ரொம்ப தப்பு அதுக்கு உபயோகப்படுத்தலாம் கோவில் உபயோகப்படுத்தலாம் அதுக்குதான் அந்த உபயோகப்படுத்தலாம் அஸ்வசன் நெல்லும் நெல்லும் காய்ச்சி போனா கூட எல்லாமே தோணப்படாத அக்மோத்திக்காக அஸ்வத்தம் காங்கிய மரத்தை போய் வச்சினார் பெரிய உடலினாலே வச்சின உடனே முகத்திர போடபடமில்ல வேர்வெளி உண்டாச்சு முகம் வேற்றுவேன் நினைச்சான உடனே தலையில ஒரு வலி உண்டாச்சு சத்தியமானு அந்த காலம் வந்தா அப்படி இல்ல ஆயிடுமே அழகா இருந்தவனுக்கு உடனே என்ன பண்ண பக்கத்தில் இருந்த பத் கைய போய் பிடிச்சிருந்தாங்க பத்னியினுடைய கைய போய் பிடித்து கொண்டு சொன்ன சத்யவான் போதுதான் தப்புடுவன் இது ஆபஸ்தான் போவோம் அதுக்கு ஒரு பிராயணம் மக சித்தம் பாயால கட்டுவன் உன்னுக்கு ரெண்டுக்கு தப்பு போடுவன் இதுல வந்து சிவ நின்று விஷ்ணு இருந்தாக்கே வாயாள மலம் வரும் அந்த காலத்துல வரும் இல்ல வாக்காள மலம் வரும் ரொம்ப யுவக்தான் நிற்கமாட்டான் தத்பரனா இருப்பான் ரொம்ப பரம விஷ்ணு நிற்கும் ஒரு துளசி சுவாமி பூஜை பண்ண மாட்டான் இவருக்குலாம் என்ன பண்ணுனா மலம் வந்து யோனித்வாரவா போகாத வாக்காள வரும் எத்தனை பேர்ல பாத்தாச்சு கலில பாத்தாச்சு போய் மருந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாருக்கும் மரண சமயத்தில் அதுக்காகத்தான் பரமேஸ்வரனே கூடு கொண்டு விட்டு பிரிவாள்னா பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்திப்பாள் அந்த கூட்டி கூட்டியா வருவதாத்தமானமா பயம் முடிச்சு வருவதா எட்டாப்படி மஞ்ச ஜனம் சூலம் இதெல்லாம் கையில் எடுத்து வருவோம் அதிபீஷ கட்டுபாடபீதபாடீன சிதம்பரத்துல சிதம்பரத்துல சித்திரதேசம் சஞ்சீதே பதஞ்சலி வியாகரவாதா சித்திரதேசனை பிரார்த்திச்சலோகம் இது அதிபீஷண கதாஷணமே உமச்சேதனிவசன் எம் சிவதர்சனம் பண்றவாறு அவன் படுத்து நடக்க மாட்டானே அனாயாசமா நல்லா என்று சிவராமிழ் மகப்பிரதோஷத்தன்னை நூத்தி இருபத்தோரு பேரை சொல்லி அஞ்சு கோமூலியும் அரிய நூத்தி இருபத்தோரு பேரையும் சொல்லி அங்க இருந்து பூமால கூட்டு அடிச்சு ரூபாய் கூடபிடிச்சு அப்படி பண்ணி அதே மகப்பிரதோஷத்தன்னைக்கு அவன் வஞ்சாட்சரம் உட்காந்துருக்க வயசு சாப்பாடு வாண்டாமிக்கு நேரத்தியம் எடுத்து சாப்பிடுறேன்னு ஒரு சுற்று சாப்பிட்டாங்க நினைச்சோம் ஒரு சத்துலேயே அப்படி பண்றது சப்தம் தான் அந்த வீகத்தை அன்னதானு சொல்லியே முடியாது பன்னேராயிரம் முப்பத்தி ரெண்டு பேரு சப்தம் வசிஷ்ட மகர் வந்தா பாகவதையும் வந்து மகாராஜா பண்டித்து அவளுக்கு சொன்னேன் மகாராஜா வந்தா ஒரு பதினாயிரம் பேர் உட்கார்ந்து அப்படி கேட்டாள் ஒரு சொல தெரிய எ சிரமப்படுறாள் அப்படி பார்த்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கோ தர்மத்தைங்கிறா சாத்திரத்துல அப்படியே என்ன தூத்தா வருவாய் கோயில் குழம மறந்து போச்சே ரொம்ப பேர் எழுதுக்கவே கூடாது அவன் அதுல சந்தோஷப்படவும் கூடாது நல்ல காரியம் மட்டும் சந்தோஷப்படலாமோ நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சிட்டு பரலோகம் போகணும் குழந்தைகள் இந்த ரெண்டு எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கு பரலோக்கத்துல போய் கஷ்டப்படுவோம்னு அதுக்கான எண்ணம் இருக்கணும் இல்லையா நமக்கு அப்புறம் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுத்தம்னு ஆரான் நினைக்கணும் தன் பேர்ல சூட்டு கொடுத்த பையன் கூட கட்டு போகணும்னு நினைக்க மாட்டா நினைக்க மாட்டான் அது வந்து மாதாபிதா கூடிய வளம் அவன் ஊக்கு போயிருந்தேன் தாயார் மேலே ஜெலத்தை கொண்டு ஊட்டிட்டுதான் பையன் காரம்பரை காரம் கோவிச்சிருக்கு ஓடி வந்து அழுதா இருந்தேன் ஊன எழுதாள் பிரமாதமா எழுதா இன்னைக்கு அம்மாவாசி தர்ப்பணத்துக்கு வந்து இவ்வளவு அழுகை நிறுத்த முடியாது நான் ஒண்ணு பண்ணட்டமான்னு காட்டேன் அந்த அம்மாவே என்ன மந்திரம் சொன்னாலும் கூட இருந்தவா ஆச்சரியப்பட்டாள் அவனுக்கு வேலை கொடுத்தவரை எனக்கு உனக்கு தெரியும் அந்த வேலை இப்ப ஒடுக்கிறதுக்கு என்னால முடியும் இப்பவே அது பிடிச்சோமா அப்படின்னு சொல்ல மாட்டா வாண்டாங்க அவன் அழுதவன் உடனே ரொம்ப ஓட்டி பண்ணப்படாது பிரமாதமா அழுதா அழாதீன்னு நான் மட்டும் சொல்லி பார்த்தேன் காக்கல அப்புறம் அவளுடைய தை என்ன அவன் எத்தனை தப்பு பண்ணாலும் அவனை கெடுத்து பண்ண முன்னாடி தோணுவதில்லை அதனால பரவோகத்துக்கு என்ன பண்ணுவோம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணுவோம் இல்ல தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாம என்னவா முடியும் அவன் குடும்பம் குடும்பம் குடி கொடுத்தனும் இல்லாதவன் அதெல்லாம் நாம ஒண்ணுமே எல்லாரும் போய் வந்து பெரிய மங்களா வச்சுக்கிட்டு வெள்ளி நாளே இந்த இதெல்லாம் இது பண்ணி போட்டு சிக்கி போட்டு வந்தா டின்னர் பண்றதுக்குள்ள வசதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆனா ஒரு பண்ணதும் இல்லை என்ன வாடி எல்லாம் போட்டு போய் காட்டி இருக்கு எல்லாரும் போட்டா நான் என்ன வச்சு ஆட்டுவதற்கே உடனே பண்ணுவான் எல்லாரும் கூட்டான் அப்படியே பட்ட மரம் மாதிரி இருக்கான் பிரயோஜனம் கஷி காலத்துல யமயாசனை இல்லாமல் பிரார்த்திப்பாள் பரமேஸ்வரர் ரொம்ப கடினமா பேசிக்கொண்டு அதிபீஷண கடுபாஷன வேலூர்ல இருந்து படலி கிருதாடனிபன கொட்டாபடியால வந்து அந்த சமயத்திலே பரமேஸ்வரா நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும் நீ மட்டும் அப்ப வரப்படாது சித்ததேசனு நீ ஒரு காலம் எதிர்த்துல சேர்ந்து நான் பாபம் பண்ணினேன்னு அவனோட சேர்ந்து என்ன வைய ஆரம்பிச்சாலும் ஆரம்பி விடுவேன் எங்க அம்மாவோட வரணும்னால உமயா சகமேதா நீ அம்மாவோட வரணும் வந்து ஒளியில் இருந்தா அப்ப எனக்கு கண்காது மூக்கள் எல்லாம் ஒண்ணும் தெரியாது அடைச்சு போடும் ஒளியில் பண்ணிருந்தாலும் நாமச்சோடனே என் துருதங்களை போக்கணும் போக்கணும்னு இவருக்கு பிரார்த்திச்சிருக்காள் பதஞ்சலி அக்ரமானாள் என்ன ஸ்தோத்ரம் அந்த எல்லாருக்கும் மரண சமயத்துல இந்த தொந்தரவுந்தரவெல்லாம் இருக்கும் சத்யவான் சொல்றதுக்குள்ள சக்தி இருக்கு புண்ணிய புருஷன் ஆகினாரே வாபி சொல்ல முடியாது தவிப்பான் அப்ப நினைப்பான நான் பிரதோட தண்ணிக்கு கோவில் போயிட கூடாதான் நித்தியம் சுபதர்ஷன் பண்ணிக்க கூடாதா விஷ்ணு போய் நிச்சயம் காலம் துளசியினால அர்ச்சனை அல்லது சனிக்கிழமைக்காவது அர்ச்சனை கோவில்ல கட்டுல வச்சிருக்க அப்புறம் அழுவன்னு எப்போ எல்லா அருணா பையன் கட்டுற போது அழுது பிரயோஜனம் அழுதுகொண்டே கழிவு அருணாகும் அவன் எல்லாம் நூல்றாருன்னா கூட விடமாட்டானே நெல்ல நூல் விடுவாரே ஸ்லூலங்கள்னாலே தலையில் வந்து குத்துவது போல வித்ய சாவித்ரி நாராம் சத்யவான் சக்கரூம் மனோம பத்து திக்கங்களும் மனசான மண்டாண்டம் பண்ணுவதற்கு சக்கரத்தை வச்சு சுற்றுவனே அதுபோல் என் மனசன் கருணை சுற்றுறது உள்ளே அழகு நீ தான் அழுது இருக்கணும் ஆமா அவர் என்ன பண்ணிருக்கா முன்னாடி கஷ்டம் வரும்னு பகவான் என்ன உட்காசி இருக்கா அப்படின்னா பண்ணணும் அப்ப அழ ஆரம்பிச்சுடுவாள் அழல்ல அவனுடைய தலையை மடியில வச்சிருந்தால் தன் பத்தா அவனுடைய தலையை அவன் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சுட்டான் புடிச்சு தான் கீழே உட்கார்ந்து அவனுடைய தலையை வச்சிருந்து பூமியில கீழே அவனுடைய சரீரம் மடிய தலை வச்சு படுத்துக்க முடியா பண்ணினாலாம் ஆஹா மகாத்மா சொன்னாளே நாரணன் திரிவா சொன்ன காலம் வந்துடுச்சே அந்த காலம் வந்து அவங்க பண்ணிவிடுங்க வரு ராமசுவியும் நாகப்பட்டினத்துல இருக்க சொல்ற போது அவர் கண்டாள் ராஜி உன்னை கொண்டு போடுறேன் சொன்னா போலாம் அவன் உள்ள படித்துல ஒரு கழிவை பக்கத்தில் சொல்றா இவர் அந்தந்த ஹாலில் இருக்கா இவர் காதல் உழுந்துட்டு வரப்போறா ராமசுவாமி பாரத வரையின் இருக்கா இவர் காலில் விழுந்த உடனே இவர் என்ன பண்ணார் இவர் தூங்குறா போல இருந்து நிமிஷம் நான் அந்த பாட்டியை நீண்டு போறேன்னு தவிட சொல்லிட்டு ரொம்ப நாள் அவ இருக்க போறான் கவலைப்படாதே சொல்லி கூப்பிட்டு இவரு உடனே அஞ்சு மணி இருக்கும் ஜாதிக்கு ஊடி வந்த மாதிரி சொனா இருக்கா ஒரு சொல்லி வச்சேன் ஆனாலும் எனக்கு மனசு பயமா இருக்கு முனி கூச்சு சொன்னார் முற்றி பண்ணி சரியா போடுவாங்க உடனே மறுநாள் முக்கியம் ரொம்ப அழகா பண்ண அதே மாதிரி அந்த அட்டனை இன்னைக்கு ராத்திரே கீதைக்கு வந்துட்டு வந்தார் கீதிக்கு வந்து கவலையை தேங்குற அந்த காலம் உடல அட்டையுமே ஆத்துக்கு போனதுக்கு அப்புறம் தடவை பிரவரு ஆகிட்டு நம்ம அண்ணன் போல டாக்டர் எல்லாம் வந்து என்ன புரியுது காலம்ிடுவது பஞ்சாட்சரம் முதல மந்திரங்களை அக்காலத்தில் முக்கியம் வந்து குடும்பத்தில் சஞ்சரிக்காமல் பஞ்சாட்சாதி மந்திரம் சிவஸ்தோத் விஷ்ணுசாசனமும் வாசுதேவோ அசுபம் ஆமா பகவான கோபால வசிக்கிறவாளுக்கு அவங்களமே வராது அந்த வீட்டில கெடுதலே வராதுங்கிறாரு நம்ம வீட்டு போனதுக்கு அப்புறம் வரும் லட்டர் தேவ் ஹத்தானா அசுபம் விஜய் கொச்சிதுங்கிறாங்கனாலே பீஷ்மாச்சாரியா சொன்ன விஷ்ணுதாசனிக்கணும் யாத்திரையே இருக்காது நீங்க யாத்திரையே இருக்காது குடும்பங்கள்ல